அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அழிவின் அவை நீக்கி ஆறு அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு நட்புக்கு மேலும் இலக்கணம் சொல்லுகிறார் திருவள்ளுவர் அழிவின் அவை நீக்கி அதாவது நம்மளோட நட்புடையவனாக ஒருவன் இருக்கிறான் அவன் ஏதோ ஒரு தப்பான வழியில் போகிறான் அப்படி போகிறபோது அந்த இது நீ போகிற வழி தப்பு அப்படின்னு சொல்லி அவனை அதிலேருந்து விளக்கணும் ஆறு உயித்து அழிவின் அவை நீக்கின்னு சொன்னால் நண்பன் தவறான வழியில் போனால் இது தவறான வழின்னு சொல்லி அவனை அந்த வழியிலேருந்து தவறான வழியிலேருந்து விளக்கணும் அது மாத்திரமில்லை அது செஞ்சால் போகாது நல்ல வழி இதுன்னு சொல்லி அதையும் காட்டணும் ஆறு ஊய்த்து நல்ல வழியில் நடத்தணும் ஆனால் அதையும் மீறி அவன் முன்னால் செஞ்ச தவறான செயல்களால் அவனோட துக்கத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னால் நான் அவ்வளவு சொன்னேன் நீ கேட்கலை கஷ்டப்படுதுன்னு நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது நம்ம கஷ்டத்துலேயும் பங்கு கொள்கிறது உண்மையான நட்புங்கிறார் இங்கே அழிவின் நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அவன் கஷ்டப்படுற போது தானும் அந்த கஷ்டத்தை சேர்ந்து அனுபவிக்கிறது கஷ்ட காலத்திலேயும் அவன் கூட இருந்து அவனுக்கு உதவி செய்கிறது இல்லாட்டி அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது அவனுக்கு ஆறுதல் சொல்வது அதுதான் நட்பு துன்பப்படுற காலத்தில் விட்டு விலகி போயிடக்கூடாது பல பாடல்கள் இதை பற்றி நமக்கு உபதேசம் பண்ணுகிறது இதில் இருக்கிற விஷயத்தை திரும்பவும் சொல்கிறேன் இப்போ ஏதோ ஒரு தவறான ஒரு தீய வினையினால் தவறான வழிக்கு போகிறானா தவறான வழின்னு சொல்லி திருத்துறது நல்ல வழியை காமிச்சு கொடுக்குறது இல்லை அந்த வினை பயனால் ஊழிர் பெரு வலி யா உல என்ன இருந்தாலும் அந்த பிராரப்தம் ரொம்ப பலமாக இருந்து அவன் கஷ்டந்தான் படணும்னு இருந்தா அப்போ அவனை விட்டு போயிடக்கூடாது அதுதான் உண்மையான தூய்மையான நட்பு அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறார் திருவள்ளுவர் நாம் எப்படி இன்னொரு திருட்ட நட்பாக இருக்கணுங்கிறது பிறர் நம்மக்கிட்ட எப் நட்பாக இருக்கிறதுக்கும் சொல்கிறார் நாம் பிறர்கிட்ட நட்பாக இருக்கிறதுக்கும் வழி சொல்கிறார் நம்ம கூட இருக்கிறவனே இப்படியும் பண்ணலாம் நாம் தப்பு பண்ணுற போது நம்மளை திருத்தி நல்ல வழிக்கு போய் போகும்படி நமக்கு சொல்கிறான் ஆனால் நம்ம கஷ்டப்படுற போது நம்மளை விட்டு விளையிறது நம்மளை ஏச்சு பேச்சுக்கெல்லாம் ஆளாக்கறதில்ல கவரப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு ஒரு மாரல் சப்போர்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா நல்லா இருக்கிற காலத்தில் மாத்திரம் அவனோட கூடி பழகினோம் அவன் கஷ்டப்படுற காலத்தில் அவனை விட்டு போகலாமா இது நியாயமாகுமான்னு தனக்கு உணர்ந்து நட்பு பூணுவது பெரிமேலழகர் ரொம்ப அழகாக சொல்கிற அது கேட்டினை தரும் தீ செல்லுங்கால் விளக்கி ஏனை நன்னறிகளை செல்லாக்கால் செலுத்தி தெய்வத்தால் கேடு வந்துழி அது விளக்கப்படாமையின் அத்துன்பத்தை உடன் அனுபவிப்பதே ஒருவனுக்கு நட்பாகுது ரொம்ப அழகான தமிழ் நமக்கு புரியாமல் இருக்கலாம் கெடுதலை தரக்கூடிய தீய வழிகளில் ஒருத்தம் போனான்னையானால் அதை விளக்கி நல்ல வழியில் போகாமல் இருந்தால் நல்ல வழியை சொல்லி கொடுத்து ஏதாவது ஊழினால் தெய்வத்தால் அப்படின்னா ஏதோ தீவினை பயன் வந்து வேலை செய்கிற போது அதை நீக்க முடியாதனால அந்த கூடை இருந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுங்கிறத சொல்கிறார் இந்த அழிவின் கண் அப்படிங்கிறதுக்கு இந்த சரீரம் அழிஞ்சாலும் அது வரைக்கும் இந்த உடம்பு அழிஞ்சால் கூட அவனுடைய நட்பை விடக்கூடாது அதனால் நம்ம உடம்பு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தோன்றினாலும் அவனுக்காக வாழ்க்கையவே கொடுக்கணுங்கிற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள் சிலருங்கிறர் அப்படி பரிமையழகர் சொல்லுகிறார் சில பேருடைய அபிப்பிராயம் அப்படி இருக்குது அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அப்படிங்கிறதுக்கு அவர் அது எழுத்துக்கலை இருந்தாலும் ஒருவேளை தன்னுடைய உடலே இதனால் இந்த நட்பால் அழியுமானாலும் அவனோடு இருந்து அந்த துன்பத்தை அனுபவிப்பதுதான் சிறந்த நட்புக்கு அடையாளம் அப்படிங்கிறது அழிவின் அவை நீக்கி ஆறுத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்